நாட்டிலே நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கொத்தவரங்கா காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கொத்தவரங்காய் ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு தக்காளி ரெண்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சள் படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிக்கை புளி எல்லுமிச்சம்பழ அளவு செய்முறை நம்ம முதல்ல இந்த கொத்தவரங்காவை கொஞ்சம் பிஸ் பிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம் கருவேப்பிலை கிள்ளி வச்சிடலாம் புளியை வந்து கரைச்சி வச்சிடுவோம் ஸ்டவற்ற வச்சுக்கலாம் வணல் வச்சுடுவோம் வணல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுவிடுவோம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுடலாம் சீரகம் பொறிஞ்சதும் வெந்தயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இந்த கொத்தவரங்காவை போட்டு நல்லா வதக்கிப்போம் கொத்தவரங்காய் வதக்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பெருங்காயத்தூள் ஒரச்சிட்டுக்கு போட்டு உடனே புளிக்கரை செலவு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா அந்த ராஸ் நல்லா போனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொத்த வருங்க கரை குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்